அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் பெருமை சிற்றினம் அஞ்சும் சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் இப்படி படிக்கணும் இது அதாவது பெருமை பெருமைன்னா பெரியவர்கள் அர்த்தம் தங்களுடைய நல்ல எண்ணங்களாலும் தகுதியினாலும் அறிவாலும் என்ன பண்ணுவார்கள் சிற்றினம் அஞ்சும் அல்பமான ஜனங்கள் அதாவது ரொம்ப தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய சிந்தனை செயல்களை உடையவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுவார்கள் அவர்களிடத்தில் பேசினா தன்னுடைய அறிவு பண்பாடெல்லாம் பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் புரிந்து அஞ்சுவார்கள் எனவே பெரியவர்கள் பெருமை சிற்றினம் அஞ்சும்ன பெரியவர்கள் அல்பமான கூட்டத்தை பார்த்து அதாவது சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் சிறுமைத்தனம் உடையவர்கள் லோ லெவல்லே திங்க் பண்ணுகிறவர்கள் சுயநலவாதிகள் அப்பேற்பட்டவர்களுடைய கூட்டத்தாரை பார்த்து அச்சப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம் சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் சிறுமைனா என்ன சிறியவர்கள் சிறியவர்கள் ஏற்கனவே சொன்னதுதான் அவர்கள் எவ்வளவுதான் நல்லவங்களோட பழகினா கூட அது அவங்களுக்கு பிடிக்காது சிற்றினத்தை அஞ்ச மாட்டார்கள் சிற்றினத்தை சிறுமைதான் சிற்றினம் சுற்றமா சூழ்ந்துவிடும் படிக்கணும் அல்ப ஜனங்கள் அவங்கள பார்த்து பயப்பட மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமா சூழ்ந்து கொள்ளுவார்கள் அவரிடத்துல உட்கார்ந்து கொண்டு உலகியல் விஷயங்கள் தேவையில்லாத பயனற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு செயல்புரிந்து கொண்டு பிறரை படித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆக ஒருவேளை சாதாரண ஜனங்களுக்கும் அல்பமான ஜனங்களுக்கும் பெரியவர்களோட பழகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் மாட்டார்கள் என்ற கருத்தும் இந்த குரட்பாவிலே அமைந்திருக்கிறது பெரியவர்கள் சிறியவர்களுடைய பழக நேர்ந்துதானா கூச்சப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் துக்கப்படுவார்கள் சேராம இருக்கிறதுக்கு நினைப்பார்கள் அவர்களை எல்லாம் பார்க்கக்கூடாது அவர்களிடத்தில் பேசக்கூட கூடாது என்று நினைப்பார்கள் ஆனா சிறியவர்களுக்கு பெரியவங்களோட பழகினாலும் அவங்கள பிடிக்காது பெரியவர்கள பிடிக்காது பெரியவர்கள் சிறியவர்களை வெறுக்கிறது இல்லை ஆனா அவர்களோட பழகுவதை தவிர்ப்பார்கள் ஆனா சிறியவர்கள் பெரியவர்களோட பழகினா வெறுப்பார்கள் தங்களுக்குரிய சிற்றினத்தாருடைய சேர விரும்புவார்கள் அப்படிங்கறது கருத்து ஆக இந்த குரல் இருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா உயர்ந்த நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் சிறிய அல்பமான ஜனங்களோட பழக கூடாது என்பதுதான் கருத்து நற்சாமரை கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தாற் போல் கற்றாரே காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் அவ்வையார் மூதுரையில் இருபத்தி பாடல்ல இப்படி பாடியிருக்கிறார்கள் அதாவது அன்னம் அன்னபக்ஷி தாமரை மலரக்கூடிய குளத்தை நாடி செல்லும் அதுபோல கற்றாரை கற்றார் விரும்பி ஒன்று சேருவர் படித்தவர்கள் படித்தவர்களை பார்த்து அவங்களிடத்துல நல்ல உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தனை செய்வார்கள் பிணத்தை எரிக்காமலும் புதைக்காமலும் போடக்கூடிய முதுகாட்டுக்கு காக்க விரும்பி சென்று பிணத்தை சாப்பிடும் அது மாதிரி கல்வி அறிவில்லாத முட்டாள்களை முட்டாள்களே விரும்பி சென்று சேர்ந்து கொள்வார்கள் இந்த இடத்துல கற்புங்கிறதுக்கு கற்றல் அர்த்தம் கற்பிலா மூர்க்கரை அப்படின்னா கல்லாத மூர்க்கரை அப்படின்னு படிக்கணும் பதவுரப்படிக்கலாம் பெருமை பெரியோர்களுடைய இயல்பு சிற்றினம் கூட்டத்தை அஞ்சும் கண்டு அச்சப்படும் சிறுமைதான் சிறியோர்களுடைய சுற்றமா சிறியோர் கூட்டத்தை தனக்கு உறவாக சூழ்ந்துவிடும் கருதி சேர்ந்து கொண்டு பெரியோர்களுடைய இயல்பு கூட்டத்தை கண்டு அச்சப்படுவதாகும் சிறியோர்களுடைய இயல்பு கூட்டத்தை தனக்கு உறவாக கருதி சேர்ந்து கொள்வதாகும் பொழிப்புரை சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜை ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன